வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது நாட்டணியின் பொது அறிவு புயலுக்காக சென்னையிலிருந்து தலைமையிலு கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று விவசாயிகள் அறிவியல் காங்கிரஸ் பெங்களூரில் நடைபெற்றது இரண்டு ஹியூமன் ஸ்பேஸ் பிளைட் சென்டரை இஸ்ரோ கர்நாடக மாநிலத்தில் தொடங்க உள்ளது மூன்று ஆனது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை இயர் ஆஃப் மொபிலிட்டி என்று அறிவித்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. ஐந்தாவது உலகளாவிய ட்ரோசோபிலா மாநாடு எங்கு நடைபெற்றது 2. யோகா திவாஸ் மீடியா சம்மான் விருது தமிழகத்தில் எத்தனை ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டது 3. கர்ம யோதா கிரந்த் என்ற புத்தகம் யாருடைய வாழ்க்கையை குறித்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி